தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முப்பத்தி நான்காக திகழ்பவர் சிறப்புளி நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் காவிரி ஆறு பாய்ந்து வளம் சேர்க்கும் சோழநாட்டில் திரு ஆங்கூர் ஊர் இருந்தது இவ்வூரை பற்றி திருஞான சம்பந்தர் கூறும்பொழுது யாசித்தவருக்கு இல்லை என்று சொல்லாது யாவற்றையும் வழங்கும் குணமுடைய ஊர் என்பர் இவ் பெருமை மிக்க திருவாங்கூரில் சிறப்புளியார் என்னும் ஒரு பெரியார் நான் மறைகளையும் உணர்ந்த வேதியர் குலத்தில் சிறப்புளியார் என்னும் பெரியார் கார்த்திகை போராட்டத்தில் பிறந்தவராவார் சிறப்புளி சிவனடியார்கள் தம்மை வந்தடைந்தபோது அவர்கள் திருவடிகளில் விழுந்து வணங்கி அன்பு மேலிட்டினால் இனிய மொழிகளை பகர்ந்து நாடேறும் நல்ல உணவு அடியார்களுக்கு கொடுப்பார் அவர்கள் விரும்புவன யாவற்றையும் மேகம் போல வரையாது வழங்கிய புகழ்பெற்றவர் சிறப்புரியார் சிவபெருமான் திருவடிகளில் எடுத்து கொண்டு திருவை தொழுத்தினை நாள்தோறும் ஓதி நித்யங்காகிய மு தீயனை வளர்த்து வந்தார் நல்ல சிவ வேள்விகளையெல்லாம் சிவபெருமானை குறித்து இயற்றினார் சிவனடியிற்கு இல்லை என்று எண்ணாமல் கொடுத்து வந்தார் இவ்வாறு பல இயல் புண்ணிய தாயங்களை செய்தும் புகழும் சிறப்பும் பெற்ற தன்மையினால் சிறப்புலியார் சிவபெருமான் திருவடி நேரையே நிலை பெற்றிருந்தார் இவ்வரலாற்றிலிருந்து சிவ தர்மங்களின் பண்பு மேலொங்குகிறது அதனால் நாம் அனைவரும் சிவநாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் நாம் அவர்களின் அருளை பெறுவோம் சிவநடியாரிற்கு நம்மால் முடிந்த உதவிகள் செய்வோம் சிவதுண்டுகள் செய்வோம் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்